வணக்கம் நட்சினையின் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி செய்தி சேவை அக்டோபர் 20 இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் மிதமானது முதல் கனமான மழை பெய்து வருகிறது கும்பகோணம் அருகே கபிஸ்தலம் காவிரி ஆற்றில் குளித்த ஆறு மாணவர்களில் மூன்று பேர் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர் மற்றும் மூன்று மாணவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது அறந்தாங்கியைச் சேர்ந்த நூர்ஜஹான் மற்றும் நிஷா ஆகியோருக்கு பன்றி காய்ச்சல் காரணமாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னையில் குற்றங்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கமிஷனர் ஏ விஸ்வநாதன் உத்தரவின் பேர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றனா் விழாக்கால சலுகையாக பி எஸ் என்ல் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு பில் தொகையில் சிறப்பு தள்ளுபடி திட்டத்தை அறிவித்துள்ளது இந்திய செய்திகள் கடந்த ஆண்டு முன்னூற்று ஐம்பது விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்திய நிலையில் இந்த ஆண்டு எண்ணூற்று ஐம்பது விவசாயிகளின் கடனை திருப்பிச் செலுத்தியுள்ளதாக பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் பிக் பி அமிதாப் பச்சன் தெரிவித்துள்ளாா் மருத்துவமனைக்கு செல்லாமலேயே நோயாளிகள் மருத்துவ வசதி பெற டெலிமெடிசின் என்ற கருவியை இஸ்ரோ உருவாக்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் விண்வெளிக்கு இஸ்ரோ மனிதனை அனுப்பும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் கூறியுள்ளார் ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்களை அனுமதிக்கக் கூடாது என்ற போராட்டம் வலுத்து வருவதை அடுத்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய கேரள தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற மூன்று பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தியது ராணுவம் திருப்பதியில் பிரம்மோற்சவ ஒன்பதாம் நாள் விழாவில் ரூபாய் பதினேழு வசூலாகியுள்ளது புகழ்பெற்றில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது இந்தியாவில் முதல் ஹைதராபாத்தில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் நாய்களுக்கென்று தனியாக அமைக்கப்பட்டுள்ள பூங்கா திறக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது ரஃபேல் ஒப்பந்தம் விவரங்கள் தொடர்பாக தன்னை பற்றி அவதூறு செய்திகளை ஒளிபரப்பதாக ரூபாய் பத்து ஆயிரம் கோடி பிரபல தனியார் தொலைக்காட்சியின் மீது அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமம் அகமதாபாத் கோர்ட்டில் மான நஷ்ட வழக்கு தொடரப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் ஜிஹா வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது இதுவரை நூற்று பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முறுக்கு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசவே பொது அறிவு சமயம் சமையல் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபுள் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நற்றினை இணைய உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வுங்கள் அயல்நாட்டு செய்திகள் பாகிஸ்தானில் இம்ரான்கான் ஆட்சியில் அங்குள்ள அரசு அலுவலகங்களில் பெண்கள் செல்வதற்கு துப்பாட்டா அணிந்து செல்வது கட்டாயம் என்று அறிவுறுத்தப்படுவதால் பெண்கள் பலர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் கந்தஹார் மாகாணத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக சீனாவின் முன்னாள் நிதியமைச்சர் சாங் ஷா கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்கர்களுக்கு வேலை வழங்க வழிவகை செய்யும் விதத்தில் எச் விசா வழங்குவதில் கடுமையான நடைமுறைகளை அதிபர் அறிவித்துள்ளார் உலகிலேயே முதன்முதலாக கஞ்சாவை வியாபாரமாக்கியுள்ள நாடாக கனடா விளங்குகிறது இதற்கான அறிவிப்பை கனடா அரசு வெளியிட்டது இதன் மூலம் கஞ்சாவை சட்டப்பூர்வமாக விற்பனை செய்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பத்திரிகையாளர்கள் ஜமால் கஷோக் ஹிஜி கொல்லப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக பங்காளர்களின் நாணய கண்காணிப்பு பட்டியலில் இந்தியாவின் ரூபாய் நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரிலையன்ஸ் நிகர லாபம் ரூபாய் ஒன்பதாயிரத்து கோடியாக உயர்வு பெற்றுள்ளது மும்பை பங்குச்சந்தைக்குறி டி என் சென்செக்ஸ் புள்ளிகள் சரிந்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி பதினைந்தில் வர்த்தகம் நிறைவு பெற்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுடனான இரண்டாவது போட்டியில் முன்னூற்றி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஒன்று என கைப்பற்றியது எந்த ஒரு கிரிக்கெட் ஆட்டமாக இருந்தாலும் இதில் பெரிய ஊழல் நிரம்பிய சூதாட்டக்காரர்கள் பெரும்பாலும் இந்திய புகிகளாகவே இருக்கின்றனர் என்று ஐசி அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து புதிய வரலாறு படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீகாந்த் முன்னேறினார் திரைச்செய்திகள் பேட்ட படத்தின் படப்பிடிப்பு நிறைவு நடிகர் ரஜினிகாந்த் ட்விட் செய்துள்ளார் சர்க்கார் டீசர் சற்றுமுன் வெளிவந்து இணையத்தில் வைரலாகி வருகிறது மிக பிரம்மாண்ட எதிர்பார்ப்பு டீசருக்கு இருந்த நிலையில் வெளிவந்த இருபது நிமிடங்களுக்குள் டீசர் மிகப்பெரிய சாதனை செய்துள்ளது இன்றைய சூழலில் தற்காப்பு கலை எத்தனை அவசியமானது என்பதை அனைவருக்கும் உணர்த்தும் நோக்கில் எடுக்கப்பட்ட எங்களின் எழுமையின் திரைப்படம் வெளியாகி வெற்றி கொண்டாடத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் தமிழக அரசு சார்பில் பள்ளிக்கூட மாணவிகளுக்கு அடுத்த வாரத்தில் இருந்து கராத்தே உள்ளிட்ட தற்காப்புக்களை கற்றுக் கொடுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது என்று குழிவின நன்றியை தெரிவித்துள்ளனர் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்